சருவாமி கிஜே குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அறுபதாவது அத்தியாயம் பார்க்குறோம் தசமஸ்கந்தம் உத்தரார்த்தத்தில் ருக்மணி கிருஷ்ணனுடைய உரையாடல் சம்பாதம் அதில் பார்க்குறோம் பதினொன்றாவது ஸ்லோகத்துல இருந்தே நம்ம விரவான அர்த்தத்தை இப்போ பார்ப்போமா தான் பிராப்தினோஹித் செய்தியாதின் பர துர்மதானே தத்திராத்ரா கஸ்பான் ஒவ்வொரு சேஷமானே அந்த ஸ்லோகத்துல இருந்து ஒன்று ருக்மிணியை பார்த்து சொல்றாருவர் ஒரு பத்து பதினோரு ஸ்லோகங்களால சொன்னோம் இல்லையா பதினோரு போட்டார் அவர் இங்க கணக்கெல்லாம் இதெல்லாம் தூரத்தில் பதினோரு பால் பதினாறு சிக்ஸ் அடிக்க போகிறார் ருக்மிணி தய அடைவதற்காக முன்னார்ந்தார்கள் மிகவும் ஆசை கொண்டு இருந்தார்கள் கவப்பித்து போட்டு தேர்ந்தார்கள் இப்படி சிசுபாரன் மாதிரி பல அசுரராஜர்கள் அசுர ராஜகுமார்கள் கூட அவரெல்லாம் தள்ளிட்டும் எங்கள் இவர் சொல்றது இடதுகையால் தள்ளிட்டும் தகப்பனாராலையும் அண்ணா தகப்பனார் பீஷ்புகராஜா அண்ணா ருக்மி இவர்களால் சிசுபாலனுக்கு கொடுக்குறதுன்னு வாக்தானம் செய்யப்பட்ட அப்புறம் கூட எந்த விதத்தில் உனக்கு எந்த விதத்திலும் சமானமே இல்லாத உனக்கு ஒத்தே போகாத உனக்கு சமமாக இல்லாத யாதவனான எண்ணையே நீ வந்து விருப்பப்பட்ட அழகான புருவங்கள் கொண்ட ஏற்பனியே அழகான நீ அழகு சிலை என்னன்னு பாருங்கள் க அப்படிப்பட்டவன் நீ வந்து ஹிரண்ய வர்ண மருணி சுவர்ணரஜர ஸ்டஜா அப்படின்னு இருக்குது நாங்களோ அந்த ராஜாக்கள்கிட்டேருந்து பயந்து போய் சமுத்திரத்தை சரணம் பண்ணிஞ்சிருக்கோம் இங்கே துவாரக பாரு சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கு அங்கே வசிக்கிறோம் பலம் புகுந்த ஜராசந்தன் போன்ற ராஜாக்களோட எப்பொழுமே எங்களுக்கு சண்டை அவர்களுக்கிறான் சண்டை பகை விரோதம் ராஜபீடத்தை அடைவதற்கு எங்களுக்கு அந்த தகுதி இல்லாமல் போயிடுது அது உரிமை இல்லாமல் இழந்தவர்கள் யா அதாவது அந்த எது மகாராஜானுடைய ஒரு வம்சத்தில் வந்ததுல ஏதி அந்த இதிலே எங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் புரியவே புரியாது வாஸ்தவம் அதாவது ஒரு பரம பிரேம பக்தி கொண்டவர்களுக்கும் அந்த இதில் அதாவது சராத்ம தியான நடத்தத்தை அப்படிப்பட்டலாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவ்வளோ லேசில் புரிஞ்சுக்க முடியாது மற்றவர்களுக்கு புரியாத விஷயம் லௌகீக விஷயத்துக்கு ஒத்தே போகாது உலக விஷயத்துக்கு ஒத்து வராத நடைமுறை கொண்டவர்கள் அம்மா அப்படி தான் இருக்கும் லௌகிகத்துக்கு வந்து தேகாத்மபதி கேகாத்மபத்தி இருக்கலாம் அதை கொண்டவர்கள் இதை ரெண்டையும் தாண்டினவர்கள் அப்போ அப்போ ஒத்தே போகாது இந்த பழக்க வழக்கனால் இந்த மாதிரி ஒரு தெய்வ விஷயத்தில் ஒரு பரமான பரமார்த்த விஷயத்தில் வந்து ஈடுபாடு கொண்டவர்கள் அப்படிப்பட்ட எங்களெல்லாம் கல்யாணம் பண்ண ஸ்திரீகள்லாம் கஷ்டப்படுறாரு வருத்தப்படுறாரு என்னடாது வெளியில் ஒரு அவுட்டி கூட்டும் போகலை ஒரு வந்து தினம் வந்து ஒரு ஈட் ஈட் அவுட் அவர் உள்ள இல்லை ஒரு வந்து பெரிய ஒரு அந்த ரெக்ரியேஷன் கிளப்புக்கு போகல இப்படி ஏதோ ஒன்றும் பதில் ஒன்றுமே தெரியாது இப்படி ஆகிடுது அப்போ ஒண்ணுமே போறதில்லை ஒரு சினிமாவுக்கு போல டிராமாக்கு போல இங்கேயும் போறதில்லை ஒரு ஹீட்டிங் அவுட் அதெல்லாம் ஒண்ணுமே எதுவுமே கிடையாது அப்போ அப்படி அவர்களுக்கு வந்து அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு இல்லாதவர்கள் பெரும்பாலும் கஷ்டப்படுறார்கள் வருத்தப்படுறார்கள் துயரம் அடைகிறார்கள் அழகியவள் நீயோ அழகா இருக்கக்கூடியவள் நாங்க எப்பொழுதுமே எதையுமே விருப்பப்பட்டதே கிடையாது நம்ம கஷ்டம் வாசுதேவா கோவிந்தா எதையுமே நாங்க விருப்பப்பட்டதே இல்லை எங்கள்கிட்ட எந்த வத்தும் கிடையாது வத்தும் இருப்பதில்லை இருக்கவும் இருக்காது தரித்திரர்கள் லோகத்தில் எதையும் விரும்பாதவர்கள் எங்களுக்கு அவர்கள் தான் எங்களுக்கு நண்பர்கள் பிரியமானவர்கள் பந்துக்கள் பொதுவாக பணக்காரர்கள் செல்வந்தர்கள்லாம் எங்களை வந்து எங்களெல்லாம் ரசிப்பதில்லை விரும்புவதில்லை ஐஸ்வர்யம் பதவி குலம் வம்சம் அந்த ஈஸ்வரத்துவம் அழகா அழகு வருமானம் இப்படி ஒத்தருக்கொத்தர் சமமாக இருக்கிறவர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நட்புக்காக நட்பாக இருக்கலாம் மைத்திரி இருக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒத்தர் மேலே கீழே இருந்தோன்னா பெரிய மேலாக இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கிறவங்களுக்குன்னா இந்த இதற்காம் அந்த நட்பு மைத்ரி அது கல்யாணம்னா ஒத்தே போகாது பார்த்தா குசேல பிராமணர் பாவம் அவர் வந்து பேரே குசேரன்னு சொல்லப்படுது இல்லையா அவர் வந்து கிழிஞ்ச கிழிஞ்சு போன அழுக்கான வேட்டி கட்டிட்டு இருக்கிறவர்கள் அப்படியெல்லாம் அப்படி வஸ்திரத்தை கொழுத்தியவர்கள் அப்படியெல்லாம் சொல்லப்படுது இல்லையா ஸ்ரீதாமான் பேர் புராணந்திரத்தில் சொல்கிறார்கள் ஸ்ரீதாமான் கர்கசமுதம் ஸ்ரீதாமான் சொல்கிறார் அப்படி அவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்காது கல்யாணம் நடக்காத அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல மேல பதினாறாவது ஸ்லோகத்தின் மேல பாரோம் வைதர் எதே அவிஞ்ஞா யீர்மீ விர்தவம் குணர் பிஷுகிதா முத வைதீத்தை ஏத்தே அவிஞ்ய விர்தவம் குணைர் பிஷுதா முத அமனோனு வை பஜஸ்வத்தியம் ஏனி சத்த இச்சலோ அனுப்பம் வை பஜஸ்வத்தியம் ஏனாசி சத்த இத்திரச்ச சைய சா ஜராச தவக் ரயோ மம ஷிவ் வாமோருக்மீச்சா பித்தவா சைவராசவோ நூப்பி வாரு ருமீச்சா பித்தவிரா திருத்தம்மயனுத்தையே ஆனாசி மையே தேஜோ அப்பக்த சாம் தான் திருத்தம் ஸ்மயனுத்தையே ஆனே தேஜோ அப்பா உதாசீன அப்பத்தே பூர்ணேஜோதி உதாசீன அப்பா ஆமையஸ்மே பூர்ண ्योतिरक्रिया इ श्लोक मरवी पार्प पदार इवदर्भी एज्ञायादीर्घसमीक्ष விர்த வயணர் பிஷுதா முதா வைதர் அவிஞ்ய யீர்ஷையுணர் பிஷுதா முதா அமனூம் வை பஜஸ்வம் ஏனா சத்தியா முத்திரத்தை அமனம் வை பஜஸ்வம் ஏனாசிரா சத்திய முத்திரத்தை சைத்திய சாந்திரா रुपा वामोरो, ஷண்டைவரா மோரோக் கவிரம் விஜயமான் திருயனு ஆனா பத்தே தேஜோ அ சட்டம் தான் திருத்தம் ஆனா பதிரே தேஜோ அப்பா உதீன வய நூனி அப்பத்திய அர்த்த ஆமையாஸ்மே பூர்ண கேகஜ்ரீனா வய நூல நி அப்ப அர்த்த ஆத்மையமே பூர்ண கேகஜ் அகிரியன் புடி பதனோ ஒரு ஸ்லோகங்களால் அனுபவிக்க முடியும் பரமேஸ்வரன் இதை அப்படியே ரசிச்சு கேட்கிறார் தீர்க்கமாக அதாவது என்ன சொல்வார்கள் உடனே உடனே இந்த கஷணத்துக்கு அடுத்தது அடுத்த கட்சணம் என்ன வேணும் அது தான் நினச்சிருந்துருக்கார்கள் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வெளியில் பார்த்தா தெரியும் சமூகத்தில் அதே மாதிரி தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படி தான் இருக்கார்கள் அதனால் அவர்களுக்கு லாங் டர்ம் பிளானிங்லாம் கிடையாது உடனே ஷார்ட் டர்ம் பிளானிங் கூட கிடையாது உடனே அவர்கள் பணம் பணத்தை சுருட்டணும் எப்படி கொள்ளையடிக்கணும்னா இது ஷார்ட் டர்ம் பிளானிங் உண்டும் மிட் டர்ம் பிளானிங் லாங் டர்ம் பிளானிங் உண்டும் அப்போ அதெல்லாம் தான் தீர்க ஆலோசனையாக கழிச்சிருக்கணும் இப்போ வந்து ஸ்டைலு அழகு படிப்பு பதவி பணம் எவ்வளோ வருமானம் இதை பார்த்து இந்த பெண்கள்லாம் கலாச்சாரம் வந்து கெட்டுப்படுத்தலையா அதை தான் பார்க்குறார்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த இந்த எந்த ஃபேக்டருமே கல்யாணமானவர்களுக்கு வந்து ஒரு இதாகாது ஒரு காரணமே இருக்காது எல்லாம் பிரயோஜனம் தான் போடும் படிப்போ இல்லை பதவியோ இல்லை படமோ எல்லாம் இருக்காது கடைசியில் ரெண்டு பேரும் குணங்களால் ஒட்டு போகிறதா இருக்கும் அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும் அதுதான் ஒத்தர் ஒருத்தர் விட்டு போகிறது அதுதான் இருக்கும் அது இந்த பெண்கள் பார்க்குறதில்ல அதுவும் பிராமண குலத்தில் அது ரொம்ப மோசமாக போயிடுது அப்போது என்ன ஆச்சதுனால அப்போது இது கெட்டு போயிட்டுருக்கு சமூகம் கெட்டு போயிட்டுறத புரியலை ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் பல நல்ல இது வரண்கள் அதாவது கல்யாணத்துக்காக காத்துன்னக்கூடிய பிள்ளைகள்லாம் காத்துட்டுக்கார்கள் ஆனால் பெண்கள் தான் இப்படி போயிடுது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதை வந்து பெண்களுடைய தாய் தகப்பனார்கள் வந்து அவர்கள் தான் சரி பண்ணணும் அது அவர்கள் கையில் இல்லை ஏன்னா பொண்ணு சம்பாதிக்கிற பணம் கையில் இருக்குது அப்போது அது அப்படி சமூகம் கெட்டு போகிறது அப்போ என்ன பண்ணுறது அவர்களாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் புரியணும் அதுதான் சொல்கிறது நீ இப்படி தீர்க்காலோசனை இல்லாத ஒன்றால் இதை தெரிஞ்சுக்காம நல்ல குணங்கள் பிச்சைக்காரர்கள் அப்படியே நல்ல குணங்கள் இதனால் போற்றப்பட்டு ஸ்லாஹிக்கப்பட்டு போற்றப்பட்டு ஸ்லாகிக்கப்பட்டு நிறைய கொண்டாடி இருக்கக்கூடிய நாங்கள்லாம் வீணாக ஒன்றா உங்களால் ஒன்னால் விவாகம் செய்து கொள்ளப்பட்டோம் ஆமாம் நீ ஆனால் தெரியாத்தனமாக வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணத்தனமாக எப்படி சொல்கிறது எங்கே சொல்கிறாருன்னா தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்க சொல்கிறாரு தென்னு இதுதான் இது சீண்டல் வரை வேண்டாத சீண்டல் என்னை விவாகம் செய்து கொண்டது வீணா போயிடுது அதனால இப்பொழுதான் ஒன்று பண்ண உனக்கு தகுந்தவனான உத்தம கத்தியம் யார் என்ன நிற்கிறியும் உன விவாகம் பண்ணிக்கோங்க அதனால உன அவனால உனக்கு இந்த லோகத்திலையும் பல லோகத்துலையும் நல்லா வீட்டங்கள்லாம் கிடைக்கட்டுமே அப்படின்னு களைப்பி விடுறேன் அப்படிதான் களைப்பி விடுறது என்ன விவாகம் பண்ணிட்டதுனால வீணா போயிடுது ஒரு அதாவது உன்னுடைய அந்த அழகு உன்னுடைய படிப்பு ஒன்னுடைய அந்த குணங்கள் உன்னுடைய அந்த ஐஸ்வர்யம் அந்த ராஜகுமாரி எல்லாம் சமமான இல்லாம போயிட்டேன் உத்தம சத்தியன் யாராவது பார்த்தீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க அதனால் இந்த லோகத்தையும் பரலோகத்திலையும் உனக்கு உண்மையான அபீஷ்டங்கள்லாம் கிடைக்குமே அப்போ அழகான சரீர அவயவங்களை படைத்தே இருக்குன்னு சிசுபாலன் சால்வன் ஜராசந்தன் தந்தபக்தனன் இப்படி ராஜாக்கள்லாம் உன்னுடைய அண்ணா தமையன் ருப்பி கூட எனக்கு விரோதத்தை பண்ணுறான் அவனுக்கு கூட எனக்கு மேல் எங்கிட்ட ஒரு எதிரியா இருக்கான் விரோதமாக பண்ணிட்டு இருக்கான் இல்லை பிடிக்கிறவர்களுக்கெல்லாம் வெறுக்கிறார்கள் பிற அழகானவளே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவளையும் நீ வந்து மங்களமானவளையும் குட்டருடைய பராக்கிரமத்தை அதெல்லாத்தையும் முடிக்கக்கூடியவர் நான் நாசம் செய்யக்கூடிய என்னால் வீரிய மரத்தால் வீரிய திமிரால் விவேகம் இல்லாதவர்களும் கர்வம் அடைந்தவர்களான அவருடைய கர்வத்தை அடக்குவதற்காகத்தான் நீ வந்து கொண்டு வந்தேன் ஆமாம் எல்லா ரஜாக்களையும் அவருடைய கர்வம் திமிரு அந்த ஒரு இது இருந்தது பராக்கிரமம் ஜாஸ்தி நட்சன்னு போயிருந்தாங்க அவர்களுடைய கர்வத்தை அவருடைய கொழுப்பு அடக்கணுங்கிறதான் கொழுப்பு திமிரு அடக்கணுங்கிறதான்னு நான் கொண்டு வந்தேன் அதனால் நாங்கள் வந்து இந்த சரீரத்துலேயோ இல்லை கிரகத்துலையோ இல்லை மற்ற உலக விஷயங்களான விஷயங்களில் ஒரு பற்று ஆசக்தி ஆசையெல்லாம் இல்லாதவர்கள் தீபம் போல் சாட்சி ரூபமாக விகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பத்னி புத்திரர்கள் தனம் இதெல்லாம் ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஆத்மான அந்த தன்விப்பதனால புரிணர்களாக இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல மாத்திரம் ஒரு வேதாந்த விஷயமான பாயிண்ட் அப்படி எழுத்து கண்ணன் இதோட அவனுடைய ஒரு பதினோரு ஸ்லோகங்களால் கலப்பிவிட்ட விஷயம் முடிகிறது விவரமாக பார்ப்போம் அந்த பதினாறாவது ஸ்லோகத்துன்னு பார்ப்போம் வைதர்பீயத்தில் அபிஜ்யாயம் சொன்னாலே அது இருந்து விதர்ப அந்த ராஜா பீஷ்பகனுடைய புத்திரினி ராஜகுமாரி நீ எதிர்காலத்தை பத்தி தீர்க்கமா நினைக்கவே இல்லை அதாவது உடனே இப்போ நிகழ்காலம் இப்போ இருக்குன்னு வச்சுப்போம் இன்னி கேட்குறாங்க இந்த நேரத்தில் இது அடுத்தது என்ன அதான் மறுநாள் மறுநாள் இன்னும் ஒரு வருஷம் அதை மாத்திரம் நினச்சிருக்கீங்க தீர்க்கமா அதுதான் ஷார்ட் டேர்ம் பிளானிங் லாங் டர்ம் பிளானிங் மிட் டர் லாங் டேர்ம் பிளானிங் லாங்கஸ்ட்டு லைஃப் கொடுக்க என்ன எப்படி போகணும் அப்படி நம்ம தாமரையை சினிமா வச்சுருக்க வர நினச்சிட்டு இருக்கார் மற்றவங்களுக்கெல்லாம் அதை பற்றி கிடையாது எப்படி சுருட்டுறது உடனே எப்படி சுருட்டுறது எப்படி காரி பண்றதுதான் இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்போ நீங்களை நானும் கீழ் விழப்பறோம் நம்மளை தாங்குவதற்காக தாமரை காத்திருந்துது அப்படி இருக்கப்போ என்ன பண்றது அப்போ எதிர்காலத்தை பத்தி நினைக்கவே நினைக்காம இந்த வேற்றுமையை அதாவது உனக்கும் எனக்கும் பணம் படிப்பு அழகு திறமை சக்தி ஐஸ்வர்யம் இதை பற்றி வேற்றுமை தெரியாமல் பிராமணர் மூலமாக வீணா அந்த பிராமணன் வந்து வீணா வந்து சுத்துவா குணானு பூண சுந்தரான்னு சொன்ன மாதிரி அவர்கள்லாம் ரிஷிகள்லாம் வந்து வீணாக என்னை பற்றி ஏற்றிவிட்டு கொண்டாடி பாராட்டப்பட்டேன் நல்ல நல்ல குணங்கள் இல்லாத என்ன அதாவது நல்லதாக இருக்குது என்கிட்ட என்ன இருக்கு அது தெரியாது இல்லாத என்ன நீ பற்றியா நீ வரிச்சுட்டீங்க பத்தியா நீ எடுத்துக்கொண்டிய பாவம் நீ வந்து விஷயம்னு தெரியாமல் நீ அதனால அதனால இப்பொழுதாவது நீ ஒன்று பண்ணு இப்பதாவது விஷயம் புரிஞ்சு கொடுத்து நீ ஒன்று உனக்கு சமமாக இருக்கக்கூடிய உனக்கு ஏற்ற உனக்கும் ஒத்து போகிற மாதிரி நல்ல ஒரு சக்தியை நான் கல்யாணம் பண்ணிக்குவோம் நல்ல சிறந்த த பெஸ்ட் சக்தியை நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோம் யாருக்கு பல பராக்கிரமம் இருக்குது ராஜ் ராஜ்ஜியம் இருக்குது எல்லோருக்கும் பற்றி கல்யாணம் பண்ணிக்கோங்க அதனால் உனக்கு இந்த லோகத்துலேயும் இம்மையிலையும் மறுமையில் மேல் லோகத்துலையும் உனக்கு வேண்டிய விருப்பங்கள்லாம் அபீட்டங்கள்லாம் நிறைவேறமாச்சேன் அப்போ அப்படி பண்ணிக்கேன் அழகான வள்ளினி இன்னும் ஒன்றுக்கும் அழகுக்கும் என் பக்கத்தில் ஒத்து போமோ ஆக சால்வன் ஜராசந்தன் நந்தபக்ரன் இப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் ஏன் ஓ அண்ணனான உட்கு கூட மிகவும் விரோதம் பாராட்டுகிற பகை பாராட்டுகிற மிகவும் வெறுத்து இருக்கார்கள் சண்டை போடுத்து காத்து மங்களமான மிகவும் கஷேமத்தை கொடுக்கூடிய மங்களமானவழி அவர்கள் வந்து அவரவருடைய அந்த பெரிய ஒரு ஆற்றல் பராக்கிரமம் அந்த சக்தி அதனால அந்த மமத்தை இருக்கேன் அதனால புத்தி கட்டுப்போய் திமிரு கர்வம் பிடிச்சவர்கள் அவருடைய கர்வத்தை குலைப்பதற்காகத்தான் கெட்டவருடைய வீரத்தை அழிக்கக்கூடியவன் நான் வந்து ஒன்றை தூக்கி கொண்டு வந்தேன் அதனால் எங்களுக்கு இந்த சரீரத்துலேயோ இல்லை வீட்டிலையோ அதுதான் தேகாத்ம புத்தி கேகாத்ம புத்தின்னு சொல்லுது தேகாத்ம புத்தி கேகாத்ம புத்தின்னு பல தடவை அதாவது இந்த சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது இந்த சரீர சம்பந்தமாக இருக்கக்கூடிய வீடு வாசல் மனைவி மக்கள் பருவி பங்களா ராஜ்யம் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆசக்தி கிடையாது ஒரு பற்று கிடையாது ஒரு விருப்பம் கிடையாது மனைவி செல்வம் அப்படின்னு நாங்கள் வேண்டி அலையக்கூடியவர்கள் இல்லை இந்த ஒரு விளக்கு இருக்குது அதனுடைய பிரகாசம் எந்த காரியத்தையும் செய்கிறது இல்லை சாட்சி மாத்திரம் இருக்கும் அந்த ஒரு தீபம் ஏற்றி வச்சிருக்க இந்த தீபம் வந்து அங்கே நடக்கக்கூடிய பலவிதமான செயல்கள் ஆக்டிவிட்டீஸுக்கு சாட்சியாக இருக்குது அது மாதிரி நாங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய ஆத்மாவை இருக்கிறபடி தெரிஞ்சின்றதுனால கிடைச்சிற கொண்டும் எது கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு பந்த் சந்தோஷமாக மனசு நெறிவோடு இருக்கும் ஆத்மா அவாப்த சமஸ்த காமர்களாக இருக்கும் அதுதான் சரியான டெக்னிக்கல் வேர்டு அதாவது எல்லா விதமான ஆசைகளையும் அடைந்தவர்களாக இன்னும் அடைய வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை அப்படி சமஸ்த அவாப்த சமஸ்த காமாக அப்போ ஆத்மா ராமர்களாம் இந்த எங்களுடைய ஆத்ம லட்சணத்தை ஏற்கனவே சொன்னோம் இல்லையா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா தான் பரமாத்ம லட்சணம் அதுவே சுரூப லக்ஷணமாக அவர் இருக்கார் அதிலேயே நாங்கள் வந்து அந்த ஆத்ம லட்சணத்தையே இருக்கோம் அதனால் வெளியில் வந்து எங்களுக்கு வர வேண்டியது ஒன்றும் இல்லை அடைய வேண்டியதுங்கிறது ஒன்றும் இல்லை ஆத்மா ஆப்தகாமா நீங்கள் எங்கே பார்க்கலாம் இதே அந்த கோபிகா ஸ்திரீகளுக்கு அந்த ராசலிலை ஆரம்பிக்கிற போதும் ஆரம்பி நடுவில் மறைஞ்சால் மறுபடியும் தோற்றம் காண்பித்தார் இல்லையா அப்போ நம்ம பார்த்தது முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் முன்னால் பார்த்துட்டு வந்திருக்கோம் அதனால் ஆத்மாராமர்களாக இருக்கிறார்கள் ஆப்த காமர்களாக இருக்கலாம் அவாத்த சமஸ்த காமராக இருக்கிறவர்கள் எங்களுக்கு வந்து இருக்கிற தெரிஞ்சதுனால மனசு சந்தோஷத்தோட இருக்கும் எதிர்த்தாலாப சந்தோஷம் ஒன்றும் இல்லை ஒரு பூணாக்கும் பிரயோஜனம் இல்லாத அடியனே ஏதோ அல்ப சொல்பமாக அப்படி கடிச்சது வரைக்கும் போனீங்க அவ்வளோ அப்படின்னு இருக்கும் அப்போது கடைக்கஷ்டமாக எங்கேயோ மூலம் கீழே இருக்கும் ஒரு சின்ன எரும்போட இதாக இருக்கும் அது பரமாத்மாவை வந்து எப்படி இருப்பான் அப்படி தான் சொல்லுவார் அதனால் எங்களுக்கு ஆப்த காமர்களாக இருக்காங்க அக்கடைச்ச வச்சு போரும் சந்தோஷமா இருக்காள் மன நிறைவோர் இருக்காள் அப்படி சொல்லி நிறுத்தினான் கண்ணன் மேல இருபத்து இருபதுக்கு மேல பார்ப்போம் இருபது ஸ்ரீ சுகோபாஜா ஏதாவது பகவானே ஆத்மானம் வல்லபமா மன்யமான விசலேஷாத்தே தத்தர்பக்ன உபாரமத்தை ஸ்ரீ ஏதாவக ஆன வல்லபமிவ மன விஷேஷாத் த்லோகேஷபராத்மனா பிரிச்சேவி அுடபுமிரியம் ஆசிரியீத்திருதி ஜாத்தவே பதாந்தா மருததி ஜகாமோகேஷபராத்மனா பிரிச்சேவி அஸ்தபூர்ம பிரிம் ஆசிரியீத்திருதி ஜாத்தவே பதர்தான் மருததி ஜ பத சுுாத்துணி புவஞ்சசை ஆஷித்தோஸ்தனோ தத்தோ முக்கி அதிக்கருவாக்கு பதாஜா நகி புவம் லிந்த அஷ்விரஞ்சை ஆசிச்சதி குங்குமருஷித்தோஸ்தனோ தோோ முதிவாக்கு தயுபயோக்க த்த சிலவயோம் விஜன பபத் தேகச்ச விக்லவதி சகதை முக்கியன் ரம்பேவீகேஷன் தியாக சுகபயோக்கு சிலத்துவயும் விஜன பபத் தேக்சியா சகதை முக்கியன் ரம்பேவீகேஷன் திருஷ்ட் பகவன் கிருஷ்ண பிரி பிரேமனம் ஆசு ௌி மஜன்வ தகவண பிரியஜ பிரனம் ஆசிய பிரௌிமஜான கருணா சோன்வம்பா நோராவீப்பா அறவதாவது அயம் தசம்தராம் ஸ்ரீசுகோ வாசம் இருபத்தொண்டி எவது உகவன் ஆமா வல்லப மா வல்ல மன விளோத் தமீசு வாத்மா வல்லப மாமிவியாத் தன உபாரமே த்லோகேஷபாத்மனீ அஸ்பூர்வம் அப்பிரிம் ஆசிரியா பது சிந்தா துரந்தம் ருததி ஜகா இதுலோகேஷபாத்மன பிரிய அஷ்பூர்வம் ியிம் ஆசிரி வீத்த ஹேட்ட வே பது சிந்தா துரண்டம் ருதத்தை ஜகா பரா சுஜா நுணா முமலி அஷ்விரஞ்சனிதை ஆசிஞ்சே குங்குமருஷித்தோஸ்தனோ தோோ முக்கி அதிக்கரு பராசு நுணம் பூம் லிங்கி அஸ்விரஞ்சிதை ஆசிஞ்சி குங்குமருஷித்தோ தனோ தத்தோமுகி அதிக்கரு துபயோக வினே அத்த சலயோ வஜன பப்பலவீன சதைவிய ரம்பேவாயுவிக்கீரிய திய சுகபயோக்கு அத்த சலதலோ வஜன பபேச்ச முக்கியம் வாயுவிகேசா பகவான் கிருஷ்ண பிரியம் பிரௌி மஜிய கருணாசு அன்வம்பானம் மஜந்திய கருணாசு அன்வகம் இருபதாவது ஸ்லோகங்களாக அந்த ருக்மணி தாயார சீண்டினான் தாத்தாவான கிருஷ்ணன் பாட்டியான ருக்மிணியை அர்த்தம் சொல்றார் இப்படி கிருஷ்ண பகவான் தன்னை விட்டு பிரியாததால தன்னையே மற்ற பத்னிகள் அவர்களை பகவானுக்கு பிரியமானவள்னு நினைச்சிருந்து ருப்பிணி பார்த்து அவளுடைய கொஞ்சம் மனசுல இருக்கக்கூடிய கர்வத்தை அடக்கிற மாதிரி நினைச்சிருந்து இப்படி மட்டும் சொல்லி பேசாம இருந்தார் மேல பார்ப்போம் கிருஷ்ணா